வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து சிரிக்க கற்றுக் கொண்டதே அதிகம் ஆம் இவ்வுலகில் வாழ கற்றுக்கொண்டதை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டதே அதிகம் நன்றி வணக்கம்